பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் அறுபத்தி ஆறாவது பாடல் பூஜ்ஜிய வீசஞ்சீவன் புகழ் பதமிரண்டினுக்கும் வாட்சியம் லக்ஷியந்தான் மலமிலா பிரம்மான்மான் சாய்சிய பாலில் நெய்போல் கலந்தொன்றாம் கடைந்த நீ பிரிந்து கொள்ளே வாட்சியார்த்தம்னா என்ன லட்சியார்த்தம்னா என்னங்கிறத பத்தி ஒரு விசாரம் செய்து கொண்டோம் ஏனென்றால் எப்படி பத்தாவது மனிதன் தன்னை பத்தாவது மனிதன் என்று புரிந்து கொண்டானோ பத்து பேர்களும் தங்களையே பத்தாவது மனிதன் அதான் அது இன்னொரு விசேஷம் அந்த பத்தாவது ஆள் நான் தான் பத்தாவது அந்த பிரம்மன் நான் அந்த பிரம்மன் நான் தான் அப்படின்னு சொல்லலாம் பத்தாவது மனிதன் எப்படி பத்து பேரும் தங்களையே பத்தாவது மனிதன் என்று தெரிந்து கொண்டார்களோ பத்து முட்டாள்கள் இப்போ பத்து முட்டாள்களும் கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தான் அந்த பத்தாவது ஆள் அப்படின்னு புரிஞ்சுட்டான் ஒரு ஒருத்தனும் நான் தான் அந்த பத்தாவது ஆளுன்னு புரிஞ்சுட்டான் அதையும் கூட சொல்லலாம் அது மாதிரி அப்போ பத்தாவது மனுஷன் தான் புரிந்து கொண்ட மாதிரி நான் எப்படி நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறது இப்போ பேர் எல்லாருமே பிரம்மந்தான் இது இது ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தில் ஒரு சாமியம் கிடைக்கிறது எப்படி பத்து மனிதனும் பத்தாவது நபர் நானே என்று புரிந்து கொண்டானோ அது மாதிரி நான் எப்படி பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மகாவாக்கிய விசாரம் பண்ணணும் ஏன்னா பிரம்மங்கிற பதம் சாஸ்திரத்தில் சாதாரணமாக நமக்கு மீறி இருக்கிற ஒரு அபரிமிதமான சக்தியைத்தான் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே வந்து பிரம்மன் நீதான்னு சொல்கிற போது அதை ஜீரணிக்கவே முடியாது அதுக்கு மகாவாக்கியத்தை விசாரம் பண்ணணும் ஏன்னா மகாவாக்கியம் இப்படி இருக்குன்னு தத்துவமசி மகா வாக்கியம் இருக்குதுன்னு அதை விசாரம் பண்ணணும்னு பிறகு சுச்சி பெரு லக்ஷியார்த்தம் சுச்சி பெரு அசிபதத்துக்கு அந்த அசிபதம் வந்து ஐக்கியம் செய்யக்கூடியது அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்காக விளக்கம் சொல்ல வர்றார் அவர் ஆக தத் பதத்துக்கும் தொம்பதத்துக்கும் வாட்சியார்த்தப்படி அர்த்தம் பண்ணினால் ஐக்கியம் உண்டாகாது லக்ஷியார்த்தப்படி ஐக்கியம் சொன்னால் ஐக்கியங்கிறது சித்திக்கும் ஆஹ் வாச்சியார்த்தப்படி ஐக்கியம் சித்திக்காது லட்சியார்த்தப்படி தான் ஐக்கியம் சித்திக்கும் என்பதை விளக்க வேண்டுவதற்காக அவருக்கு கொஞ்சம் இன்னும் விளக்கம் சொல்ல வேண்டியது வாட்சியார்த்தம்னா என்ன லட்சியார்த்தம்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டி அதுக்கு வந்து அவர் சக்தி விறத்தி லட்சிய விற்த்தின்னு ரெண்டா பிரிச்சுண்டார் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையோ அப்போது மகாபாக்கியத்தை லட்சியார்த்தப்படி புரிஞ்சுட்டா தான் ஐக்கியம் சித்திக்கும் இதான் விஷயம் நமக்கு சாத்தியம் என்னென்னு தெரியணுமோ இல்லை நாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும்னா மகா வாக்கியத்தை பண்ணணும் மகாவாக்கியத்தை விசாரம் பண்ணணும்னா மகா வாக்கியத்தில் தற்பதத்துக்கும் தொன்பதத்துக்கும் அர்த்தம் பண்ணால் ஐக்கியம் வராது லட்சியார்த்தப்படி பண்ணினா ஐக்கியம் வரும் அப்போ வாச்சியார்த்தம்னா என்ன லட்சியார்த்தம்னா என்னன்னு நமக்கு ஒரு கேள்வி வருது அப்போ வாட்சியார்த்தம்ங்கிறது மனசில் உண்டாக்குற விறத்தியை வந்து சக்தி விற்பி என்றும் லட்சியார்த்தம் உண்டாக்குற விற்த்தி அந்த சக்தி விற்த்தியின் மூலமாக அந்த சக்தி விறத்தியானது தெளிவான அறிவை கொடுக்காத காரணத்தால் சக்தி விறத்தியின் மூலமாக ஒரு லட்சிய அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம் அந்த லட்சிய அர்த்தத்தை தான் லட்சிய விற்த்தின்னு சொல்கிறோம் ஆக சக்தி விறத்தி வந்து பேதஞ்யானத்தை தான் கொடுக்கறது வாச்சியார்த்தத்தினால் உண்டாகிற சக்தி விறத்தியானது பேதத்தை தான் நிரூபிக்கிறது ஈஸ்வரனுக்கும் எனக்கும் பேதத்தை தான் நிரூபிக்கிறது ஆனால் அந்த வாச்சியார்த்தம் உண்டு சக்தி விருத்தி அந்த வாச்சியார்த்தத்தை நம்ம விசாரம் பண்ணுறதுனால உண்டாகிற லக்ஷியார்த்தத்தினால உண்டாகிற லக்ஷிய விற்த்தி நல்லா புரிஞ்சுக்கணும் வாச்சியார்த்தத்தினால உண்டாவது சக்தி விற்த்தி லக்ஷியார்த்தத்தினால உண்டாகிற லக்ஷிய விற்த்தி லக்ஷிய விறத்தியில தான் ஐக்கியம் சித்திக்கிறது வாச்சிய விறத்தியில் நமக்கு வந்து சக்கிய விரத்தியில் வந்து நமக்கு சக்தி விறத்தியில் வந்து நமக்கு ஐக்கியம் சித்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக வாட்சியார்த்த லட்சியார்த்த அர்த்தங்களையெல்லாம் நாம் விசாரம் பண்ணியிருக்கோம் இதை பலமுறை விச்சாரம் பண்ணினோம்னா நமக்கு ஒரு உள்ளத்தில் நமக்கு ஒரு தெளிவு நன்றாகவே உண்டாகும் கஷ்டமே கிடையாது நான் நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு ரொம்ப நம்புகிறேன் அதனால அடுத்த ஸ்டெப்புக்கு போகின்றிருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அதுக்காக என்ன பண்ணார்னா இந்த வாட்சியார்த்தம் லட்சியார்த்தத்தை விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தத்பதத்துக்கும் தொம்பதத்துக்கும் வாச்சியார்த்தம் வேற லட்சியார்த்தம் வேறுங்கிறத சொல்றதுக்காக ஒரே சைத்தன்யம் தான் நாலு ரூபத்தில் தெரியறது ஒரே சைதன்யம் தான் நாலு ரூபத்தில் இந்த நாலு ரூபத்தில் ரெண்டு ரூபம் ஒன்றே தான் வேற மற்ற ரெண்டு ரூபமும் கற்பனையினால வேறு வேறாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் அதுக்கு திருஷ்டாந்தம் வந்து ஆகாசத்தை எடுத்துக்கொண்டார் ஆகாசம் ஒன்று தான் அது மேகாக்காசம் என்றும் மேகஜல பிரதிபிம்ப ஆகாசம் என்றும் இரண்டாக மேலே சொல்லப்படுறது அதே மாதிரி கீழே வந்து கட்டாக்காசம் என்றும் கட ஜலப்பிரதிபிம்ப ஆகாசம் என்றும் சொல்லப்படுகிறது ஒரே ஆகாசம்தான் மகாகாசம் என்றும் மேகாகாசம் என்றும் மேகஜல பிரதிபிம்ப ஆகாசம் என்றும் மேகஜல பிரதிபிம்ப ஆகாசம் என்றும் கட்ட ஆகாசம் என்றும் ஒரே ஆகாசம்தான் மேகாக்காசா மேகஜல பிரதிபிம்ப ஆகாச ரெண்டு அதே மாதிரி கட்டாகாசா கடஜல பிரதிபிம்ப ஆகாசா ரெண்டு ஒரே ஆகாசம் எப்படி இப்படி நாளாக பிரிகிறதோ அது மாதிரி ஒரே சைத்தன்யம் வந்து மாயா உபாதியாகவும் மாயா உபாதி பிரதிபிம்ப சைதன்யம் மாயா மாயா உபாதியினால் மாயா உபாதியினால பிரம்மம் என்றும் மாயா உபாதியினால பிரம்மம் என்றும் புரிஞ்சுங்க சுத்த சைதன்யத்துக்கு மாயா உபாதியில் வியாபிச்சிருக்கேன் மாயா உபாதியில் வியாபிச்சிருக்கிற பிரம்மன் இருக்கே சைத்தன்யம் இருக்கேன் அதுக்கு பிரம்மன்னு மாயா உபாதியில் வியாபிச்சிருக்கிற சைதன்யத்துக்கு பிரம்மன்னு பேர் மாயா உபாதி பிரதிபிம்ப சைதன்யம் இருக்க அந்த சைதன்யத்துக்கு ஈஸ்வரன் பேர் சுத்த சைதன்யம் பிரம்மம் என்றும் ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறது சுத்த சைதன்யம் அதே மாதிரி அவித்யா உபாதி அவித்யா உபாதியில் வந்து என்ன சொல்லப்படுகிறதுனா கூட்டஸ்தன்னு சொல்லப்படுறோம் அவித்யா உபாதியில் கூட்டஸ்தன் பிரத்யேகாத்மா சாட்சி இதெல்லாம் பேர் அவித்யா உபாதி வியாபிச்சிருக்கிறது அபி அவித்யா உபாதியை முழுவதும் வியாபிச்சிருக்கிற சைதன்யத்துக்கு கூட்டஸ்தன்னு பேர் புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னென்னா அவத்யா உபாதி பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கே அந்த பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு தான் ஜீவன் பேர் அப்போ ஜீவன் ஈஸ்வரன்கிறது கற்பனை பிரம்மம் கூட்டஸ்தன்கிறது சத்தியம் பிரம்ம கூட்டஸ்துறது சத்தியம் ஏன்னா பிரம்மனும் கூட்டஸ்தனும் இணை பிரியாத பிரிக்க முடியாத சுத்த சைதன்யமாக இருக்கிறார்கள் அது ரெண்டும் ரிஃப்ளக்ஷன் தானே ஈஸ்வரனும் ரிஃப்ளெக்ஷன் யாரு ஜீவனும் ரிஃப்ளெக்ஷன் இதுதான் விஷயம் இப்போ வந்து ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் சித்திக்காது அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது பின்னாடி வரப்போகிறது ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுலாம் ஒன்றும் கஷ்டமில்லை அறுபத்தொம்போதாவது பாட்டு இந்த புக்கில் அறுபத்தொம்பது அறுபத்தொம்போது ஏழும் எழுபத்தி ஆறாவது பாட்டு இதுலேயே இருக்குது ஆ இந்தனி தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மே தற்பதத்தின லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே அதுதான் ரொம்ப முக்கியம் சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாது இப்ப ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம்ங்கிறது உண்டாகாது லட்சிய பொருளுக்கும் ஆக தற்பத லட்சியார்த்தமும் தொம்பத லட்சியார்த்தத்தில் தான் ஐக்கியமே தவிர தொம்பத வாச்சியார்த்தத்திலையும் ஐக்கியம் கூடாதுன்னு சொல்கிறார் கூடாதுன்னா என்ன அர்த்தம் கூடவே கூடாது ஒரு பொழுது நடக்காதுங்கிறார் ஆ சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாது அப்போது எந்த இடத்துல வந்து லட்சியார்த்தம் கூடும் ச கூடாதுங்கிறதுக்கு இது பிரமாணம் இந்த எழுபத்தி பாடம் இதான் முக்கியம் இதைத்தான் சொல்ல விரும்பின விளக்கத்தை பார்ப்போம் அதாவது ஜீவன் புகல் பதம் இரண்டினுக்கும் அதுக்கு நேற்றுக்கே விளக்கம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப நினைக்கிறோம் புகழ் பதம் வேதங்களால் சொல்லப்படுகின்ற புகழப்படுகின்ற இரண்டு பதங்களுக்கும் பூஜ்ய ஈசன் ஜீவன் வாட்சியம் பூஜிக்கப்படுகின்ற ஈஸ்வரன் பூஜை செய்கின்ற ஜீவன் என்பது வாட்சியார்த்தம் லட்சியந்தான் லட்சியார்த்தம் என்னவென்று கேட்டால் மலமிலா பிரம்மம் ஆன்மா மலமிலா பிரம்மம் ஆன்மா இப்போ ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற ஈஸ்வரத்தன்மையே ஒரு சிறு அழுக்குதான் சிறு அழுக்குதான் அப்படி சொல்றது கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் வந்து மாயையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது மாயா சம்பந்த மாயைங்கிறது என்ன அழுக்கா இல்லையா அது வந்து அழுக்கில் வந்து உயர்ந்த அழுக்கு தாழ்ந்த அழுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் மாயா அந்த திருஷ்டியை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரனை தோஷம் சொல்லுறோம்னு நினைக்கக்கூடாது அப்போ ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரத்தன்மைனு சொல்கிறோமே அந்த ஈஸ்வரத்தன்மை மாயினால் தான் உண்டாருது பிரம்மத்துக்கு உண்டாகின்ற ஈஸ்வரத்தன்மை மாயினால் தான் உண்டாகிறது ஜீவத்தன்மை அறியாமையினால் உண்டாகிறது மாயை தான் குறுகிய அளவில் பார்க்குற போது அறியாமைன்னு சொல்லப்படுகிறது பெரிய அளவில் பார்க்குற போது மாயைன்னு சொல்லப்படுகிறது அறியாமையை பெருசாக பார்த்தா அதுக்கு பேர் மாயை மாயையை சின்னதாக பார்த்தா அது பேர் அறியாமை அவ்வளோதான் இப்போ எப்படி எல்லாத்தையும் எல்லாரையும் சேர்த்து சொன்னால் அதுக்கு சமூகங்கிறோம் ஒருத்தனை தனியா பாக்குறவோ மனிதன் சொல்றோம் அது மாதிரிதான் கவனிச்சு பாருங்க ஒரு சொல்லையும் நாம சொல்லும் பொழுதும் ஒரு சொல்லையும் சிந்திக்கும் பொழுதும் நம்முடைய மனசுல உண்டாகிற எண்ணத்தை பாருங்கள் அதுல பொறுத்து தான் உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால லட்சியம்தான் மலமில்லாத பிரம்மம் ஆன்மா என்ன சொல்ற லட்சியார்த்தம் வந்து மலமில்லாத பிரம்மன் ஆத்மா மலமில்லாத இல்லாத பிரம்ம ஆத்மா அதான் காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் ஆஜியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளு இப்ப நீங்க உதாரணத்துக்கு என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கட்டிடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு ஆகாசம் இருக்குற இடைவெளியும் இடைவெளியும் வெளியில இருக்கிற இடைவெளியும் எப்படி நாலு இடைவெளி ஒரு இடைவெளி இருக்கு இதுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு இதுக்குள்ள இன்னொரு இடைவெளி இருக்கு நிறைய இடங்கள் நிறைய கட்டடங்களுக்குள்ள நிறைய இடைவெளி இருக்கு வெளியில இடைவெளி இருக்கு என்ன அர்த்தம்னா இங்கே இடைவெளி இருக்குன்னு அர்த்தம் இங்கே இடைவெளி இருக்குன்னு அர்த்தம் அதனால என்னன்னா இடைவெளி வந்து நாம் உற்பத்தி பண்ணிணுட்டோம் இந்த கட்டட ரூம்ல ரெண்டு பேர் தான் இருக்கலாம் இந்த ஹாலில் வந்து பதினஞ்சு பேர் உட்காரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் செவருதான் கட்டியிருக்கோம் ஆக ஆகாசம் எப்படி கட்டடத்துக்கு உள்ளும் கட்டடத்துக்கு வெளியிலும் இருக்கிறதோ அப்படி பரம்பொருள் ஈஸ்வரனுக்குள்ளும் ஜீவனுக்குள்ளும் ஜீவனுக்கு வெளியிலும் ஈஸ்வரனுக்கு வெளியிலும் இருக்கிறான் புரியுறதோ சொல்ல போனா உள்ள வெளியேங்கிறது என்ன உள்ளே வெளியேங்கிறது எதுல இருக்கு உள்ள வெளியேங்கிறது பெரிய கற்பனை தெரியுமோ பெரிய கற்பனை உள்ளே வெளியேங்கிறதே ரிலேட்டிவ் நாம் எல்லோரும் ரூமுக்கு உள்ளே இருக்கோம் மற்றவங்கள்லாம் ரூமுக்கு வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாமெல்லாம் வெளியில் இருக்கோம் அவங்க உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த இந்த இதிலாம் புராணங்கள் எல்லாம் வரும் வந்து பிரஹ்லாதம் வந்து ஜெயிலில் போட்டுவிட்டான் ஹிரண்ய நல்ல கதையாகவே சொல்லுவோமே பிரஹ்லாதனை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டுவிட்டான் இரண்ய கஷிப்பு சுதந்திரமா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம் ஆனால் ஜெயிலில் போட்டாச்சுன்னு சொன்னான் பிரகலாதுன்னு சொல்றான் நான் எப்பவுமே வெளியில தான் இருக்கேன் சுதந்திரமாக தான் இருக்கேன் நீ தான் உள்ள மாட்டின்னு அவஸ்தை விடுறான் நீ தான் ஜெயிலில் இருக்கேன்னா என்ன சொல்றது யார் ஜெயிலில் இருக்கா யார் வெளியில் இருக்கா அப்படிங்கிறது எப்படின்னா அவங்க அவங்க மனப்பான்மையை உள்ள வெளியேங்கிறதே நான் ஆனந்தமாக எங்கும் நீக்க மாதிரி நிறைய பிரம்மமாக இருக்கேன்னு ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் அவன் சரீரத்தை தான் ஜெயிலில் போட முடியிறதே தவிர அவனை நீங்கள் ஜெயிலில் போட முடிஞ்சுதோ போட முடியாது அவனை துன்புறுத்த முடிஞ்சுதோ துன்புறுத்த முடியல புரியறது இல்லை இது மாதிரி உள்ளே வெளியேங்கிறதே மாயையினுடைய விவகாரம் உள்ளே வெளியேங்கிற வார்த்தையே எல்லாம் உண்மை கிடையாது உள்ளே வெளியேன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆகாசத்தை உண்டு பண்ணி அதில் ஏதோ ஒரு க தடுப்பை எடுத்து அந்த தடுப்புகளை வைத்துக்கொண்டு நாம் அது உள்ளே வழியில் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு உள்ள மதுரை இருக்கு மதுரைக்குள்ள தமிழ்நாடு இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை இருக்கா சொல்லுங்க மதுரைக்குள்ள தமிழ்நாடு இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை இருக்கா அப்படின்னா மதுரையில் தமிழ்நாடு இருக்கு மதுரையில் தமிழ்நாடு இருக்கா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை இருக்குது ஆனால் மதுரை தமிழ்நாடு இல்லை கரெக்டா மதுரையை தமிழ்நாடு ஆகிடாது இல்லை இல்லையா வந்து தேனி மாவட்டத்துக்குள்ளே கம்பம் இருக்குது இது இருக்குன்னு சொல்லிக்கிறோம் தேனி கம்பம் கம்பம் தேனி தேனி கிடையாது கம்பமும் தேனியும் சேர்ந்து தேனி தேனி மாவட்டம் அப்படி சொல்கிறது ஏதோ குழப்ப மாதிரி உங்களுக்கு ஆ இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு போட வேண்டிதானே வழக்கமாக சொல் வழ கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டி இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியா இருக்கு ஆனால் தமிழ்நா இல்லை தமிழ்நாடு இருக்குது ஆனால் தமிழ்நாடு மட்டும் இந்தியா இல்லை அப்படி சொல்கிறவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே ரிலேட்டிவ் நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்ல அதனால் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா ஈஸ்வரனுக்குள்ளே இருக்கிறதும் ஈஸ்வரனுக்கு வெளியில் இருக்கிறதும் சுத்த சைதன்யம் ஒரு வார்த்தைக்காக உள்ளே வெளியேங்கிற வார்த்தையும் கூட அர்த்தமற்றதாக தான் இருக்குது கடைசியில் உள்ளே வெளியேங்கிறது ஏதோ அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் ஜீவனையும் ஆராய்ச்சி பண்ணுற போது பொருளே இல்லாமல் போயிடுறது ஈஸ்வரன் ஒரு பொருளே கிடையாது எவ்வளோ கஷ்டம் இது சொன்னால் நாஸ்திகுன்னு விடுவான் ஈஸ்வரன் ஒரு பொருளே கிடையாது ஜீவன் ஒரு பொருளே கிடையாது எது பொருள் பொருள் பரம் பொருள் பிரம்மந்தான் இருக்கு அதனால தான் என்ன சொல்கிறோன்னா பிரம்மந்தான் இருக்கு தயான் சுவாமிஜி எல்லாமே ஈஸ்வரன் சொல்றது எந்த அர்த்தத்தில் சொல்றாருனா எல்லாம் பிரம்மங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு எல்லாமே பிரம்மங்கிற அர்த்தத்தில் தான் சொல்றார் இல்லை எல்லாம் பிரம்மம் பிரம்மங்கிறது ஞான திருஷ்டி அதனால திருஷ்டியும் ஞானமயம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜெகத்து திருஷ்டியை ஞானமயமாக்கி உலகத்தை பிரம்மமயமா பாரு இப்படின்னு தான் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் திருஷ்டியும் ஞானமயும் திருஷ்டிம் திருஷ்டிம் ஞானமயீம் கிருவா பசியேத் ஜெகத் ஜகத்துனா என்ன அர்த்தம் ஈஸ்வரன் அடக்கம் ஜீவன் அடக்கம் ஜடப்பொருளும் சேதன பொருளும் எல்லாமே அடக்கம் சர்வம் கலு இதம் பிரம்ம அதனால இது என்ன பண்ணணும்னா காய்ச்சிய பாலில் நெய்போல் கலந்து ஒன்றாம் எல்லாம் கலந்திருக்கு அப்பனே எது இந்த பிரம்மன் தான் எல்லாத்திலையும் கலந்திருக்கு எதுல காய்ச்சிய பாலில் நெய் போல் காய்ச்சாத பாலில் இல்லை அதுக்குதான் சொல்றாரு காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் அது புரியறதுக்காக சொல்றாரு திருஷ்டாந்தத்தில் காய்ச்சின மாதிரி இங்கே காய்ச்சதுன்னு கேட்டு விடுவாங்க காய்ச்சிய பாலில் நெய்போல் கலந்து ஒன்றாம் ஆனால் என்ன பண்ணணும் கடைந்து எடுக்கணும் பாலில் வந்து காய்ச்சின பாலில் நெய் இருக்குது காய்ச்சின பாலில் நெய் இருக்கு அது மாதிரி நெய் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அதை கடைஞ்ச எடுக்கணும் அது மாதிரி நீ என்ன பண்ணணும்னா இந்த உண்மையை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் எந்த உண்மையை பிரம்மந்தான் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கு பிரம்மன் தான் ஈஸ்வரன்லையும் ஜீவன்லையும் வியாபிச்சிருக்கு சேதன அச்சேதன பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மன் தான் வியாபிச்சிருக்கு நீ வந்து அயமாத்மா பிரம்மன் இன்னொரு மகா சொல்றது ஆகினால கடைந்து எடுக்கும் ஆய்சி என்ன கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்னங்கிற வரைக்கும் திருஷ்டாந்தம் காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே அதை கடைந்து எடுத்தால் என்ன வரும் ஆஜ்யம் வரும் ஆஜ்யம்னு சொன்னா நெய்க்கு இன்னொரு பேர் ஆஜியம் சாஸ்திரத்தில் ஆஜ்யம் அப்படின்னா நெய்னு பேர் அதெல்லாம் தமிழில் போடுறாங்க பாருங்கள் ஆய்ச்சியர்னு கூட தமிழில் சொல்றாங்க இடை இடைய இடையர் பெண்கள் எல்லாம் ஆய்ச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்றாங்க அதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா இவங்கெல்லாம் பால் தயிர் நெய் மோர் வெண்ணெய் எல்லாம் விற்கிறவங்கன்னு அர்த்தம் அதுலேருந்து ஆய்ச்சியர் இங்கேருந்து எப்படி வருது பாரு ஆஜ்யம் போய் இப்படி ஆயிருக்கு கடைசியில் ஆட்சின்னு ஆயிடுது வீட்டிலலாம் அவங்கெல்லாம் ஆட்சின்னு கூட சொல்கிறாங்க என்ன அர்த்தமோ தெரிய விட்டுருங்க அதனால் ஆய்ச்சியர் அது மாதிரி இங்கே விட்டுடுவோம் நமக்கு வந்து என்னென்ன ஆஜியம் ஆய்ச்சி வேற அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கலாம் நம்ம அர்த்தம் சொல்கிறோம் அவ்வளோதான் இல்லை ஆஜ்யம்னு சொன்னால் வேதத்தில் முழுக்க ஆஜியம்னு இருக்குது ஆஜ்ய நஜுபோதி அதனால் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க அதாவது வெண்ணைய நேர சூரியனுக்கு ஏத்தாப்பில் வச்சு காய்ச்சினா அதுக்கு வந்து ஆஜ்யம்னு பேர் அக்னியில் வச்சு காய்ச்சினா நெருப்பில் வச்சு காய்ச்சினா அதுக்கு நெ கிருதம்னு பேர் அதனால் கிருதம் ஆஜ்யம் வேறு கிருதம் ஆஜ்யம் இன்னும் சில பேர்லாம் கூட இருக்கு வேதத்தில் ரெண்டு பேர் பிரசித்தம் நீ வெண்ணையை வந்து சூரியனில் உறுக்க வச்சு தான் சில ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சிலதெல்லாம் வந்து அக்னிலையே ஹோமம் பண்ண காய்ச்சி ஹோமம் பண்ணணும் அதெல்லாம் அக்னிலேயே ஒரு போர்ஷனை எடுத்து அதில் தான் காய்ச்சணும் நம்ம அக்னியை உபாசனை பண்ணி அந்த அக்னியை ஒரு போர்ஷனை எடுத்து அதை ஓரமாக வச்சு அது மேலே பூஜை பண்ணணும் அப்புறம் தான் நெய்யை ஹோமம் பண்ணணும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் உதி சோங்காரான் நிரூஹியா தேஷு ஆஜியஸ்தாலி அதிசரித்தியா ஆஜ்யம் பூரைய தூ அப்புறம் அது தர்பான் உத்ஸ்தீரியா எல்லாம் சொல்லணும் அதுக்கு தர்பய போடு அப்புறம் அது இந்த மந்திரத்தினால் சொல்லு அது ஒரு அபிமந்திரம் பண்ணு அப்புறம் தூக்கி வச்சுக்கோ திரும்பவும் அந்த அக்னியை தூக்கி உள்ளே போடு அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணு அப்படிலாம் கிரமம் இருக்குது சும்மா பண்ணிட முடியாது விட்டுடுவோம் நமக்கு டாபிக் என்னென்னா ஆஜ்யம்னா சூரியனுக்கு முன்னாடி வச்சு கடைஞ்செடுத்த வெண்ணய வந்து நல்லெண்ணெய் பாது அப்படின்னா நல்லெண்ணெய் என்னென்னா இது என்ன மற்ற எண்ணெய்லாம் கெட்ட எண்ணெயான்னு சொல்லப்போனால் இப்போ நல்லெண்ணெயை காட்டிலும் நல்ல நல்லெண்ணெயெலாம் வந்து விடுத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் என்ன எண்ணெய் எண்ணெய் அப்படி ஒரு புலவர் சொன்னார் அதில் ஆய்ஜியம் என்ன அது மாதிரி நீ வந்து உன்னை உடம்போட சேர்த்து சேர்த்து பின்னி வச்சிருக்கேன் இந்த இதில் வந்து நீ வந்து நெய்யாக இருக்க எப்படி இந்த உடம்பாகிய பாலிலே உணர்வாகிய நெய்யாக நீ இருக்கிறாய் இப்படி சொல்லணும் உடல்வா உடலாகிய பாலிலே உணர்வாகிய நெய்யாக நீ இருக்கிறாய் அதை நீ புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து கடைஞ்சு எடுக்கிறதுங்கிற மாதிரி மனசுக்குள்ள என்ன பண்ணணும் ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்று பிரமாணங்களால் கடைந்து ஸ்ருதி யுக்தி அனுபவங்கிற மூன்று பிரமாணங்களால அதை கடைகிற போது என்னாகிறதுனா நான் அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரியுது இல்லை ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளேன்னு நீ பிரிந்து கொள்ளேன்னு அர்த்தம் பால்ல இருந்து எப்படி நெய்ய எடுக்கிறோமோ அது மாதிரி நீ என்ன பண்ணணும் இந்த உடம்புல இருந்து உன்னை நீ பிரிச்சுக்கணும் பிரிந்து கொள்ள பிரிந்து கொள் என்பதை புரிந்து கொள்ளு பிரிந்து கொள் என்பதை புரிந்து கொள்ளணும் அதுக்காக வேண்டி உடம்பை விட்டுட்டு போக முடியாது உடம்புல சாலிட்டாக உடம்பில் இருந்துட்டு அழகாக உலகத்தில் எல்லாம் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக்கொண்டு நம்ம விரும்பாலும் விரும்பாட்டாலும் விரும்பினாலும் வரதான் போகிறது அது நன்றாக அனுபவித்துக்கொண்டு இன்பத் துன்பமோ உடம்போ நான் அல்ல அப்படின்னு புரிஞ்சின்றிருக்கிறது ஆனந்தம் இதுதான் உண்மையிலேயே ஆனந்தம் போலிகளை வாங்கி ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போடுறான் அவரே போடுறான் போலியே போலியை வாங்கி ஏமாறாதீர்கள் போடுறான் ரெண்டு பஞ்சாங்கம் பார்த்துருக்கேன் இந்த ஆற்காடு பஞ்சாங்கம்னு சீதாராமையருடைய அபிமான புத்திரன்னு ஒருத்தர் போடுறார் அவர் ஏதோ ஒரு போடுறார் அப்புறம் வந்து அசல் புத்திரன் ஒருத்தர் போடுறார் நான் உங்களுக்கு ரெண்டு பஞ்சாங்கத்தையும் காட்டுறேன் சரி அசல் புத்திரம் போடுற பஞ்சாங்கம் வேற அபிமான புத்திரம் போடுற பஞ்சாங்கம் வேற ரெண்டு பேரும் ஆர்காடு பஞ்சாங்கம் தான் போடுறாங்க அது ரெண்டு புத்தகத்துலையும் என்ன போட்டிருக்க முடியட்டா வே ஆர்காடு என்ற பெயரில் வரும் வேறு போலி பஞ்சாங்கத்தை வாங்கி ஏமாறாதீர்கள் ரெண்டு பஞ்சாங்கத்திலையும் ஏமாத்தலை பஞ்சாங்கத்தில் விஷயத்தை ஏமாத்த முடியும் இருக்கிறத தான் கரெக்டாக போட முடியும் ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா ஏமாற முடியாது எல்லாம் ஒன்றா தான் இருக்கு இவன் கணிச்சிருக்கிற கணிப்பும் அவன் கணிச்சிருக்கிற கணிப்பும் கட்ட கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஒன்றே தான் ஏன்னா வந்து அது வஸ்து தந்திரம் அது புருஷ தந்திரம் இல்லை பஞ்சாங்கம்ங்கிறது என்ன இருக்கோ இது ஆரஞ்சு இவன் ஆரஞ்சு செடின்னு எழுதுறான் அவனு ஆரஞ்சு செடின்னு எழுதுறான் ஆரஞ்சு செடியினுடைய குணநலங்களை இவன் எழுதுறான் அவனும் எழுதுகிறான் அவனை இவன் சொல்கிறான் அவன் புத்தகம் போலிங்கிறான் எப்படி இது ரொம்ப ஆச்சரியந்தான் இதுதான் மாயங்கிறது எப்படி என்னென்னா எனக்கு பணம் வரணும் அவனுக்கு பணம் போகக்கூடாது அதுதான் கடைசியில் லட்சியம் என்னென்னா அந்த பஞ்சாங்கத்தை நிறைய என் பஞ்சாங்கம் நிறைய விற்கணும் என் பஞ்சாங்கத்தோட பைசா எனக்கு வந்து சேரணும் அவ்வளோதான் போலிகளை வாங்கி ஏமாறாதீர்கள் மாதிரி நிறைய பேர் உலகத்தில் ஆனந்தத்துக்கு என்ன வழின்னா இது எதுவும் இன்னத்தையும் போலிகளை வாங்கி ஏமாறாதீர்கள்ங்கிற மாதிரி போலி இன்பத்தை கண்டு மக்கள் ஏமாந்து போகிறார்கள் போலி இன்ப போலியான இன்பத்தையே உண்மையான சந்தோஷம் நினச்சி ஏமாந்து போயிட்டுருக்காங்க எல்லோரும் அப்படித்தான் நம்மளை என்ன நினச்சிட்ருக்காங்க தெரியுமா எல்லோரும் ஊரில் எல்லாம் பாவம் சந்தோஷமே இல்லை பாரு அப்படிங்கிறான் அவன் பாரு வாசலில் இருக்கிற போர்ட்டை படித்து பார்த்தாங்கன்னா இப்போ வேறு நம்ம எல்லாம் எழுதி போட்டோம் அன்றாட வாழ்க்கை நடைமுறை உங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன உள்ளே நடக்கிறதுனு தெரியட்டோங்கிறதுக்காக வெளியே எழுதி போட்டிருக்கோம் இங்கே இதான்ப்பா நடக்கிறது உள்ளக்குள்ளே ஆசிரமத்துக்குள்ள அப்போ வந்து என்ன நடக்கிறது தெரிஞ்சு போய்டும் அவங்க அவங்க என்ன நினச்சிருக்காங்க பாவம் காலையிலேருந்து மூணு நேரம் பூசை இப்படியே பாவ் ஒண்ணுமே தெரியாது பாவம் என்ன அவங்களுக்கு என்ன சொத்தா சுகமா ஒன்றுமே இல்லைங்கிறான் சொத்தா சுகமா ஒன்றுமே இல்லை இப்படி அம்போன்னு போயிட்டாங்க பாவம் புரியல அப்படின்னு சொல்றான் ஆனா நம்மள அஜானிங்கிறான் புரியல பாவம் இறக்க வேறப்படுறாங்க அவங்க இறக்கப்படுறதே உண்மை கிடையாது தெரியுமா அவங்க இறக்கப்படுறது கூட சத்தியம் கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க இறக்கப்படுறதே அவங்களுக்கு எதுனால அறியாமையில் தான் இறக்கப்படுறாங்க அறியாமையினால்தான் அவங்க இறக்கப்படுறாங்க நாம் அவங்கள பார்த்து இறக்கப்படுறோம் நம்ம இறக்கப்படுறது அறிவுனால் இறக்கப்படுறோம் பாவம் அறியாமையில் இப்படி உழல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம் யோசித்து பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன் உண்மையான இன்பம் எப்போன்னா இன்ப துன்பத்தை விரும்பாமல் இருக்கிற அறிவோடு வாழ்கிறது தான் இன்பம் அருள் விருந்து இன்பத் துன்பத்தை எதிர்பாராமல் அறிவுபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பதே இன்பமாகும் பேரின்பமாகும் என்னது பேரின்பமாகும் அப்படி போட்டு இன்பத் துன்பங்களில் உழலாமல் இன்பத் துன்பங்களுக்கு அடிமையாகாமல் இன்பத் துன்பங்களை பற்றிய அறிவை பெற்று இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதே இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாத அறிவை உடையவராக இருப்பதே பேரின்பமாகும் அருள் விருந்து எழுதிவிடலாம் எல்லாம் தனியாக எழுதி வச்சோம் நல்லது நம்ம சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம பிளான் பண்ணியாக சொல்கிறோம் இதெல்லாம் அந்த நேரத்துக்கு சொல்வது அதுக்கு வந்து என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ள அதுதான் ரொம்ப முக்கியம் நீ உன்னை பிரிக்கணும் அப்படின்னு நீ உன்னை அதிலேருந்து வேறாக உன்னை பிரித்து தெரிந்து கொள் அப்படின்னாரு அதுக்கு இவர் இவர் பாட்டை போட்டார் பார்வையோ யாருக்கும் இந்த பாட்டை ஞாபகத்துக்கு வராமல் இருக்காது விரகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுணன் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அதுல ஒரு மந்திரம் இருக்கு ஆத்மானம் அரணி கிருத்வா பிரணவம் சோத்தரணி ஞான நிர்மதாபியாசா பாசம் தகதி பண்டித ரொம்ப அழகான ஸ்லோகம் மந்திரம் அதாவது உன்னுடைய உள்ளத்தை கீழரணிக்கட்டையாக வைத்துக்கொள் ஓங்கார மந்திரத்தை மேல் அரணிக்கட்டையாக வைத்துக்கொள் விசாரம் ஓங்கார மந்திர விசாரம் ஓம் மனச ஓங்கார மந்திரத்தை விசாரம் பண்ணும்படியாக ஓங்கிற மந்திரத்தை நீ விசாரம் பண்ணுங்கிறது என்ன அர்த்தம் அரணிக்கட்டையில் ரெண்டு இருக்குது ஒரு அரணிக்கட்டை கீழே இருக்கும் இன்னொரு அந்த அரணிக்கட்டைக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்கும் இன்னொரு அரணிக்கட்டை ஒரு குழியாட்டு இந்த இதை வச்சுக்கு மேலே அதுக்கு மத்து இருக்கும் ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு அக்னி சூக்தன்னு சொல்லிட்டு கடையணும் அக்னி சூத்த மந்திரத்தை சொல்லிட்டு அடையணும் அக்னி மேலே புரோஹிதம்னு எல்லாம் வந்து கிடையணும் அப்படி கடையை கடையை கடையை என்னாகும்னா அந்த கட்டக்குள்ளே இருக்கிற நெருப்பு அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சு அதை எடுத்து போட்டு அதை சகரியெலாம் வச்சு அப்படி வந்து பண்ணுறது இது அரணிக்கட்டு சூரியனுக்கு நேர சூரியகாந்த கல்லும்பாங்க அந்த சூரியனுக்கு நேர லென்ஸ் எல்லாம் வச்சு நேரம் எடுத்தால் அது ஒரு அக்னி அக்னிலேயே நிறைய அக்னி விஷயங்கள்லாம் இருக்குது அக்னியை உண்டு பண்ணுறத எல்லாம் நம்ம இப்போ வந்து மேட்ச் பாக்ஸ்லேருந்து பொருத்தி நேராக ஹோம கொண்டத்துக்குள்ள அப்படி மேட்ச் பாக்ஸ் பொறுத்துனே அப்படி இருக்கும் நமக்கே இனமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து விளக்கக்கூட நேர தீப்பெட்டியில் ஏற்றுறதுக்காட்டிலும் ஒரு சின்ன தீபத்தை முதலில் ஏற்றிட்டு அதில் ஏற்றுறது தான் அழகு அதுதான் கல்ச்சர் என் நேரம் எடுத்த உடனே மெழுகு வத்தி இப்படி நீட்டுறோம் இப்போ நான் நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எது நமக்கு சௌகரியமாக இருக்கோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் அதில் கூட ஒரு டிவினிட்டி இருக்குது அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது விஷயத்தை விட்டுருவோம் வந்துடும் இப்போ இந்த அக்னி இது பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி என்ன சொல்றது உபநிஷத்து கைவல்லி உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா ஓ மனசை வந்து கீழ்கட்டையாக வச்சுக்கும் ஓங்கார மந்திரத்தை மேல்கட்டையாக கடையிற கட்டையாக வச்சுக்கோ அதை வச்சுக்கிட்டு அதில் நிறைய விஷயம் இருக்கு மனசு எப்படி அசையாமல் இருக்கணுமோ இது கட்டை எப்படி அசையாமல் இருக்கணுமோ கீழ்கட்டை அசையக்கூடாது ரெண்டு கட்டையும் சேர்ந்து அரைஞ்சதுன்னா சரி வராது ஒரு கட்டை ஸ்ட்ராங்காக நிற்கணும் இன்னொரு மேல்கட்டை தான் ஆடணும் என்ன அசைச்சி கொடுத்தாலும் இது தேகப்படாது அதனால் என்ன பண்ணணும் அது மாதிரி உன் மனசை சரியா வச்சுக்கணும் வை அதாவது விவேக வைராக்கியத்தோடு இருக்கணும் வைத்து கொண்டு ஓங்காரத்தை விசாரம் பண்ணினியானா என்னாகும்னா அதை கடையிறதுனால பிரம்ம ஜானம் வரும் அது அபியாசம் ஆகிடும் அதனால் உன் பாஷமெல்லாம் எரிக்கப்படும் ரொம்ப அழகான மந்திரம் ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவஞ்ச உத்தராரணிம் இடைவிடாமல் அந்த பயிற்சி ஞான நிர்மதன அபியாசாத் பாஷம் தகதி பண்டிதா பண்டிதா பாஷம் தகதி எவ்வளோ எளிமையா இருக்கு பாருங்க ஸ்லோகம் அது மாதிரி உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அதான் நிறைய சொல்றது வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே இதை விட எப்படி சொல்றது தேனுக்குள் இன்பம் கருப்போ சொல்லியிருக்கேன் இரும்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் இப்படியே மேலபாத்துன்ற கேங்கிறார் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் இரண்டு அர்த்தம் மேலபாத்துன்னு சொல்றேன்னு ஒரு அர்த்தம் மேலே பார்த்து சொன்னாலும் பரவாயில்ல எங்கேயோ வேறு இடத்துல கடவுள் இருக்காருன்னு நினைச்சிருக்கேன் வானுக்குள் ஈசன் இருக்கிறார் அங்கே போனால் நல்லா இருக்கலாம் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு தேன் மாதிரி இருக்கு இதுதான் தேனாக இருக்கு எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறுகின்ற தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே அப்படி கறந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார்போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இந்த கற்பனையில் இந்த கவிதையெல்லாம் கொண்ட முடியுமா யோசித்து பாருங்க கரந்தபால்னா என்ன தெரியுமா அப்ப கரந்தபால் அப்ப கறந்தபால்னு அர்த்தம் கண்ணலொடு கண்ணல்னால் கரும்பு பால் அவர் என்ன சொல்கிறார் கடவுளை நினைக்கிறது எவ்வளோ இன்பமாக இருக்குன்னு சொல்றது பாவம் தவிக்கிறார் யார் மாணிக்க அவருக்கு முடியல பாவம் இது ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லணும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு அவருக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் எப்போவுமே மனிதனுக்கு தான் இன்பமாக இருக்கிறத பிறருக்கு சொல்லி இன்பப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் இவர் பெற்ற இன்பம் கடவுளை பற்றி கடவுளை அடைஞ்சிருக்கிற சந்தோஷம் அதனால் அவர் என்ன சொல்கிறார் எப்படி இருக்குது தெரியுமா நல்லா கறந்த பால் அதில் கொஞ்சம் கரும்பு பால் கொஞ்சம் இல்லை கரும்பு பால் விடு கறந்த பால் கண்ணல் விடு அது மாத்திரம் போகிறா கொஞ்சம் நெய்யை விடு நம்ம பஞ்சாமிரத்துக்கு என்ன அன்னைக்கு மதிப்பு பார்த்தீங்களே எங்கே பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் இது ஆறு மாதத்துக்கு வச்சுன்னு சாப்பிடலா இன்னைக்கே தீந்து போயிட போகிறது அப்படின்னு உடனே சொன்னார் நான் சொன்னேன் இது நிற்கும்னு அது அவ்வளவு நாளைக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு அது சக்தி இருக்குன்னு சொன்னேன் அது வரைக்கும் இருக்கணுமே அது இன்னைக்கே காலியாக போகிறதுண்ணா கறந்தபால் கண்ணல் நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று தேனு மாதிரி ஊறியிருக்கான் தேனையும் வேற விட்டால் கேட்கணுமா அதாவது இறைவன் இடைவிடாமல் சிந்தித்து சிந்திச்சு அப்படியே தேனா எடுத்த தேனூரின் நின்று அதனால என்ன கிடையாது பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அதனால தான் அவர் இதை பார்த்துட்டு அவர் வள்ளலா இன்னும் ஆனந்தம் நின் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றி நிலை தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அதுலேருந்து இன்னொன்று சொன்னார் அது வந்து ஏன்னு அதெல்லாம் தகட்டி போயிடும் அதெல்லாம் சாப்பிட்டா பஞ்சாமிரதம் இன்னும் சாப்பிட்டீங்கன்னா போரும்பா அப்படின்றோம் ஆனால் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கும் எத்தனையோ வருஷமா நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் சொல்றபோதும் ஆனந்த மாத்தான் இருக்கு கேக்கற போதும் ஆனந்த மாதா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்ற போது ஆனந்தமா இருக்கு கேட்கறவங்களுக்கு ஆனந்தமா இருக்கா இல்லைங்கறது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அதனால இது தகட்டவே மாட்டேங்கிறது தகட்டவே மாட்டேங்கிறது பேசிட்டே இருக்கலாம் காலமடுத்தும் சாயங்காலம் வரைக்கும் கைவினை என்ன பண்ணி இந்த கிளாஸாகவே ஒரு ஒரு ஆறு ஏதாவது நமக்கு இயற்கை உபாதைக்கா அப்படின்னா போயிட்டு வந்துட்டும் அவன் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கலாம் ஆனந்தமாக தான் இருக்கு என்ன பண்றது அது இடையில இடையில கொஞ்சம் எல்லாம் இது பண்ணுறேன் அது அது சிந்திக்கிற விதமாக சிந்திச்சா சொல்கிற விதமாக சொன்ன கேட்குற விதமாக கேட்டால் இதுக்கெல்லாம் சலிப்பே ஏற்படாது இல்லையா உண்மைதானே சொல்ற விதமாக சொல்லணும் சிந்திக்கிற விதமாக சிந்திக்கணும் கேட்கிற விதமாக கேட்கணும் அப்படிலாம் பண்ணினா இதில் சலிப்புக்கு இடமே கிடையாது ஓவட்டாமல் இனிப்பதுவே ஏன்னா அது சரீர சம்பந்தம் உடையது ஆத்ம சம்பந்தம் இது வந்து மனசு இல்லையா இதில் திகட்டுறதுக்கே சான்ஸ் இல்லை அது மனசுக்கு எது எது வேணுமோ அதை கொடுக்குறோம் எது உண்மையான இன்பத்தை கொடுக்குமோ அதை கொடுக்குறோம் அப்ப அதுக்கு என்ன உள்ள போயிட்டே இருக்குது குறவே கிடையாது உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கிடையாது விடாம கிடையணும் அப்ரமத்தஹா பவேத் படிச்சிங்க இல்லையா உண்டகோபிரஷ்டத்துக்கு அப்ரமத்தோ பவேத் பிரணவோ தனுஹு ஷரோஹியாத்மா பிரம்ம தன் உச்ச பிரம்மத்தன் அப்புறமத்தேன வேத்தவியம் அப்புறமத்தேன வேத்தவியம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு அர்த்தம் அப்பிரமாதானா என்ன பிரமாதான்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம் இப்படியே நீங்கள் கிளாஸ் கேட்டுருக்குறோம் திடீர்னு காலை அந்த பக்கம் நீட்டிக்கிறீங்க அப்புறம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படா முடிப்பார் அப்படின்னா அப்புறம் எனக்கு பார்த்தாலே இருக்கிற கொஞ்ச ஞானமும் போயிடுது இல்லையா அப்போ வந்து நீங்கள் உங்கள் முகத்துலேருந்து எக்ஸ்பிரஷன் வரணும் நானும் உங்களோட முகத்தை பார்த்து எக்ஸ்பிரஷனோடு பேசணும் அப்போ தான் விஷயம் வந்து புரியும் நமக்கு அதனால் கவனக்குறவு இல்லாமல் இருக்கணும் இதுலேயே பாடம் கேட்குறதுலேயே அப்புறம் வந்து கவனக்குறைவெல்லாமல் இருக்கணும்னு கவனக்குறை ஏற்பட்டுக்கூடாதுன்னா பரவாயில்ல என்ன தான் உலகத்தில் நடக்குது கொஞ்சம் தெரிஞ்சுன்னா வருவோமே ஒரு ரெண்டு நாளைக்கு வெளியில் போயின்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம் என்ன தான் உலகத்தில் நடக்கிறது இதுலேயே மனத்திலே கிடக்குமே ஒன்றுமே தெரியுமா கொஞ்சம் ஊறுகாயெல்லாம் சாப்பிட வேண்டாமா இந்த மாதிரி கொஞ்செல்லாம் போய் அங்கே இங்கெல்லாம் கொஞ்சம் ஊரெலாம் சுற்றி எல்லாம் தெரிஞ்சுடணுமா அப்போத்தான் கவனக்குறவுன்னு அர்த்தம் கிடச்சது டைம் நமக்கு சும்மா இருந்தால் சாமியார் ஊரில் இல்லா டைம்னா சப்தமஞ்சிரி ஒரு வழி பண்ணிவிடுறது தாத்து மஞ்சள் ஒரு வழி பார்த்துடுறது அவர் வந்தால் வந்துட்டு போகிறாரு ரெண்டு வாரம் கழித்து கூட வரட்டுமே எனக்கு சொல்லி நான் வழி பண்ணிக்கணும் அதனால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தது போன உடனே கண்டினியூட்டி இல்லைங்களா அது மாதிரி போயிடுச்சுனா சொல்ல கண்டின்ியூட்டி வந்து கூடவே இருந்தாலும் வராது தெரியுமோ சில சமயம் அதனால் கண்டினியூட்டிங்கிறது நமக்கு இன்னொருத்தரோட சப்போர்ட்டோடு இருக்கிற கண்டினியூட்டிங்கிறது ஒன்று அதை நான் ஒத்துக்கிறேன் அம்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குழந்தைய கண்ணுங்கிறத்துமாக பார்த்துட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது இல்லாட்டி குழந்தை இதாகிடும் அது என்ன பண்ணணும்னா தெரியாமல் என்ன்த்தியாக வாயில் போட்டுடணும் இல்லாட்டி உளுண்டு போய் தொட்டிக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துடும் பார்த்துட்டே அதே வேலை தான் பண்ண வேண்டியது அதனால வந்து யோசிச்சு பார்த்தோம்மா என்ன எப்படி இருந்தாலும் நம்ம வந்து விடப்படாது கவனக்குறைவா இருக்கக்கூடாது அப்புறமத்தேன வேருகை வாங்கி கடையிறதுக்கு விளக்கம் இது முருக வாங்கி கடைய அப்படின்னா டாம விடுறது வேதாந்தம் இந்த ஜென்மாவில் புரியாட்டாலும் பரவாயில்ல கைவல்லிய நவனியத்தை இருபத்தஞ்சி தூரம் படிச்சு அப்படி படித்தா போ கைவல்லிய நவனியத்தை நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு போகவே போகாது படிச்சுறது என்ன ஆனாலும் சரி சப்ஞாச்ச பரிபாஷாச்சக்குன்னு உடனே ஸ்லோகம் வரது பாருங்க சப்ஞாச்ச பரிபாஷாச்சணம் ரெண்டு லட்சணம் இருக்கு ரெண்டாவது லட்சணம் என்னன்னா சம்யாச்ச பரிபாஷாச்சு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னு இருக்குன்னே தெரியாது அதனால இப்ப சொல்ற போது என்ன என்ன அப்புறமத்தேன புரிஞ்சுக்கிறது முருக வாங்கி கடைய முன் எதுக்கு இதை சொல்றேன்னா நல்லா நம்மளை விச்சாரம் பண்ணி பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப போர் அடிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது போர் அடிக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு வந்து இதில் ஆர்வம் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம் நமக்கு வேறு ஏதோ விஷயத்தில் ருச்சி போயிடுதுன்னு அர்த்தம் போர் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம் வேறு ஏதோ விஷயத்தில் நமக்கு ருச்சி போயிடுதுன்னு அர்த்தம் அதனால இது போர் அடிக்கிறது இது போர் அடிக்கிறதுல போர் அடிக்கிறது அதனால் இதெல்லாம் என்னென்ன படிச்சுட்டே இருக்குது என்ன இத்தனை தரம் படித்தா அதனால் நினைக்கும் தரும் காணும் தோறும் பேசும் தரும் அப்படிங்கிறார் மாணிக்கவாச்சார் நினைக்கும் தரும் காணும் தோறும் பேசும் தரும் அது வந்து என்ன சொல்கிறார் நல்ல பாட்டு அது ஒரு தினைத்தனை சொல்லி அந்த பார்த்து சொல்கிறார் கோத்தும்பி ஏ நீ இப்படி வந்து இப்படியே நீ வந்து இந்த தேனை சாப்பிட்றையே என் பகவான் தேனை சாப்பிட்டுப்பார் இதெல்லாம் நீ விட்டுடுவேன் இப்படின்னு தேனை பார்த்து சொல்கிறார் கோத்தும்பின்னு திருக்கோத்தும்பின்னு ஒரு பத்து பாட்டு தும்பி பூச்சியை பார்த்து பேசுகிற மாதிரி பாட்டு இப்படிலாம் நீ இந்த நீ இந்த பூவை போய் ஒரு ஒரு பூவாக போய் சாப்பிட்டுட்டே இருக்கிய ஆனந்தத்தை தேடுறிய வா என் பகவான்கிட்ட வா அவர்கிட்ட நீ வந்து பகவான்கிட்ட வந்து நீ வந்து எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே அமெரிக்காவில் போய் நியூயார்க்கில் போய் வாஷிங்டனில் போய் வாஷ் பண்ணி இப்படிலாம் அங்கே இங்கேலாம் சுற்றி கடைசியில் ஒரு வழி ஆகிடும் நீங்கள் சொல்கிறார் இங்கே வந்த தயானு சுவாமி அப்படி இதாகவே சொல்கிறது இல்லை இந்த பாருங்கள் இந்த அமெரிக்கா போகிறது அங்கே போகிறது ஃபேன்சிலாம் விட்டுருங்க ஒன்றும் கிடையாது உங்களுக்கெல்லாம் ஒரு மோகம்தான் ஒன்றும் கிடையாது இப்போ போனீங்கன்னா நீங்கள் வேணால் உங்கள் கல்ச்சரை காப்பாற்றுவீங்க உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனாக அந்த கல்ச்சர் இருக்குங்கிறதுக்கு கேரண்டி இல்லை இந்த மாதிரி கல்ச்சர் உலகம் முழுக்க சுற்றி கிடையாது அதனால் புரிஞ்சுங்கிறார் அப்புறம் நானும் போய் சுற்றி பார்த்தா புரிஞ்சுப்பேன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து சொன்னீங்கல்ல இந்த கன்க்ளூஷன் எனக்கும் வரணும் உங்களை மாதிரி வரணும் அப்படின்னா நீ உங்களுக்கு கடவுளுக்காக பார்த்துட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் வேற எல்லாத்தையும் விட்டு விட்டு அதான் பெரியவங்க ஞானிகள்லாம் அதான் சொல்கிறாங்க இது வந்து இந்த இதில் போய் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே இதில் இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் சரி என்று அறிந்து நீ பிரிந்து கொள்ளே சரி எப்படி பிரியறது நம்ம விவேக சுடாவணி மெத்தட் இதெல்லாம் நீ இல்லை நீ இல்லைன்னு சொல்லி உறுதி பண்ணு அதுக்கு இவர் கொடுக்குற கருத்தை பாருங்க எவ்வளோ அழகா சொல்ல பாருங்க அவிவேகத்தால் உலதாகிய அந்த இது அனாத்மாவில் தாதான்மிய புத்தியை ஒழிக்குமாறு ஒழிக்குமாறு உபதேசிக்கிறார் ஒழிக்குமாறுன்னு அப்படியே மொட்டையானது ஒழிக்குமாறு உபதேசிக்கிறார் அப்படின்ட்டு அதாவது அதுக்கப்புறம் நான் நான் வந்து வினைச்சொல் எல்லாம் போட வேண்டாம் உனக்கு தான் தெரியுமே நீ தான் விவேக்கியாச்சே அப்படின்னு சொல்லி அவரே விட்டுட்டார் அவிவேகத்தால் உலதாகிய அவிவேகம்னா என்ன ஆத்மா எது அனாத்மா எதுங்கிற விவேகம் இல்லை இப்போ என்ன கிடைச்சிருக்கு விவேகம் கிடச்சிருக்கு ஆனால் விவேகம் கிடைச்சாலும் நமக்கு என்ன மனசில் அபிமானம் இருக்குன்னா நான் இந்த உடம்பு தான் நான் சாமியார் தான் நான் தேனிவாசி தான் நான் வந்து ஓங்காரானந்தாதான் நான் இந்து படிச்சிருக்கேன் இப்படி எல்லாம் எல்லா எண்ணமும் இருக்குதுல்ல நான் இதை படிச்சுருக்கேன் நான் பாடம் சொல்கிறேன் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் என்கிட்ட இத்தனை பேர் படிக்கிறாங்க எனக்கு இத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க இன்னெல்லாமும் இருக்குது எனக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்குது எல்லாம் இன்னெல்லாமே சொல் எல்லாம் உடம்பை தான் பேஸ் பண்ணியிருக்கு எல்லாம் முழுக்க முழுக்க இந்த அன்னமய கோஷத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னு இருக்கு இதுக்கு பேர் தாதாத்மியம்னு பேர் நான் உடம்பாகவே மாறிவிட்டேன் உடம்பே நான் உடம்பாகவே மாறிவிட்டேன் அது அது மயமா ஆயிட்டேன் தன்மயமா இதுக்கு வந்து என்னெல்லாம் அபிமானங்கள் உண்டோ அத்தனை அபிமானத்தையும் நான் அந்த உடம்பு மூலமா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கேன் இது பேரு தாதாத்மிய சம்பந்தம்னு பேர் இத என்ன பண்ணணும் அறிவுனால நீக்கணும் நிச்சயமா நான் ஒரு இடத்துக்கு உட்பட்டவன் கிடையாது நான் ஒரு இடத்துக்கு உட்பட்டவன் கிடையாது ஒரு காலத்துக்கு உட்பட்டவன் கிடையாது ஒரு பொருளுக்கு உட்பட்டவன் கிடையாது நான் இந்த பொருள் அல்ல இந்த பஞ்சபூதமான பொருள் அல்ல தினம் காலம்பரை சொல்கிறோம் தூங்கி வழிஞ்சுட்டேன் என்ன சொல்கிறோம் நஜபூதான நஜபூத சங்கா நான் பூத சங்கம் அல்ல என்ன சொல்ல கிணத்துக்குள்ள போற மாதிரி போகணும் சுகம் பரமஹம் துரியம் ஜாகர சுசு அவைதி நித்யம் தத் பிரம்ம நித்யம் தத்ம நிஷ்கலமகம் நச்சபூத இல்லை இப்போதான் புரியுது சுவாமி ஏன்னா காரம்பு ஏன் சொல்கிறோன்னு இல்லையா அதுதான் அந்தந்த நேரத்தில் அது அதாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை வேற ஒன்றும் இல்லை நம்ம மைண்டு வேறு என்ன இல்லாமல் மாற்றி மாற்றி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கு கேமராவை ஸ்டடியாக பிடிக்க வேண்டாமோ கேமராவை பிடிச்சா அப்படியே அசையாமல் அப்படியே எடுக்கணும் படத்தை அதுக்கு தான் அசையாத ஜாக்கிரதையாக எடுணும் அது மாதிரி எடுக்கணுங்கிறோம் இல்ல இல்லை இப்போ நீங்க கை அசைச்சாலும் பரவாயில்ல ஆட்டோமேட்டிக் கேமரா வந்துடுத்துன்னு சொல்லக்கூடாது அது வேற விஷயம் என்னன்னு திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு இங்க தாத்யம் என்ன எப்படி அந்த காலத்து கேமரா அப்படின்னு சொல்லிடணும் இல்லாட்டி இப்படி சொன்னா மாட்டிப்போம் இல்லை அந்த திருஷ்டாந்தத்துக்கு அதிவியாப்தி அவப்தி எல்லாம் வரப்படாதோ இல்லையா அதெல்லாம் வராம சொல்லணும் அப்படி சொன்னா அது மாதிரி நீ என்ன பண்ணணும்னா கலம்புற அந்த ஸ்லோகம் சொல்ற போது நல்லா போக்கஸ் பண்ணு நமக்கு என்ன தெரியாமையா இருக்கும் விஷயங்கள்லாம் எல்லாம் தெரியுது ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் உடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே பழைய கதையாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம ஃபோக்கஸிங் எப்போவுமே ஜாக்கிரதையாக பண்ணணும் அந்த எந்த விஷயத்தில் ஃபோக்கஸுங்கிறது என்ன சொல்றது குவித்தல் குவித்தல் அதுக்கு மேலே ஃபோக்கஸே சொல்லிவிடுறேன் புரியுறது குவிக்கணும்விக்கணுமோ அங்க குவிக்கணும் விட்டுடுவோம் அரிசி மூட்டை போயிடு பத்தி பேசுற போதே போக்கஸ் மாறிவிடுத்துனா விசித்திரம் இன்ட்ரெஸ்டிங் தானே சப்ஜெக்ட் பேசுற போது அந்த போக்கஸ்ஸை பற்றின சப்ஜெக்டில் விட்டுட்டு வேற எதையா போக்கஸ் பண்ணிட்டோம்னா சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகாது மாறி போயிடும் சரி அடுத்த பாட்டுக்கு போய்டும் இப்ப வந்து எப்படி தாதாத்மிய சம்பந்தம் இருக்கே அதை நீக்கணும்னா அதுக்கு நிறைய நாள் நம்ம அபியாசம் அதுக்கு தான் விபரீத பாவனான்னு பேர் நமக்கு வந்து விபரீத பாவனை என்னன்னா இந்த தனித்தன்மை அழியவே மாட்டேங்குது என்ன சொன்னாலும் தனித்தன்மை வந்து ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கு யாராவது புகழ்ந்து புகழ்ந்துட்டால் தனித்தன்மை தடிச்சு விடுறது யாராவது இகழ்ந்துட்டாலும் தனித்தன்மை தடிச்சு விடுறது தடிச்சிருக்குது தடிச்சிருக்கிறதுனால அதை நீக்க முடியல லேசாக இருந்தால் ஃபூன் ஊதி விட்டு விடணும் இந்த தனித்தன்மை தடிச்சிருக்கிறதுனால புகழ்ந்தாலும் தடிக்கிறது இகழ்ந்தாலும் தடிக்கிறது கண்டுக்காமல் போனாலும் தடிக்கிறது என்ன சொல்வது பாருங்க எவ்வளோ கொடுமை இல்லையா இன்னும் முத்துக்குமார் எவ்வளோ கொடுமைவர் கேட்டா என்ன கேட்டாருங்கிறாங்க கேட்கலைன்னா கேட்கறதே இல்லைங்கிறாங்க கேட்டும் கேட்கலைங்கிறாங்க இப்படிலாம் இருக்கிற போது என்ன சொல்வதுன்னா பேசவே முடியாது அதனால அது இது எல்லாம் ஒன்றும் பார்க்கவே முடியாது சமுதாயத்தினுடைய புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ கண்டுக்காமல் இருக்கிறதுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுத்தோமானா நம்முடைய தனித்தன்மை பலமாக இருக்கிறது என்று பொருள் நம்முடைய தனித்தன்மை ரொம்ப வாழ் ஆழ்ந்த வலுவாக இருக்குது தனித்தன்மையை நீக்கிறதுக்கு என்ன வழின்னா நீண்ட நாள் திரும்ப திரும்ப இதை நினைக்கிறது தான் வழி வேறு வழியே கிடையாது சுவாமி தனித்தன்மை நீங்கள் ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் நல்ல வழி என்ன ஒரே வழிதான் நல்ல வழியில் நாலு வழியெல்லாம் கிடையாது அதனால் ஒரே வழிதான் என்னென்னா திரும்ப திரும்ப பொறுமையாக இதையே சிந்தனை பண்ணுறது இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுறது அது மாத்திரமில்லை எப்பெல்லாம் தனித்தன்மையை தடிக்க தோங்கிறது அனுபவத்தில் தெரிஞ்சு போயிடும் அதுதான் உலகத்தில் இருக்கோமே உலகத்தில் இருக்கிறதே என்னென்னா தனித்தன்மையை அழிக்கிறதுக்காக தான் உலகத்தினுடைய அனுபவங்களை பெறோம் நமக்கு தனித்தன்மை அழிகிறது தெரிஞ்சுகிட்டே வரும் தனித்தன்மை குறை அந்த தடிச்சிருக்குன்னு சொல்கிறேனே அந்த வலிமை குறைஞ்சிக்கிட்டே வரும் நாளா நாளா என்னென்னா என்ன சொன்னாலும் என்ன அதுக்கு பேர் தான் உதாசீனானந்தான் என்ன ஆனந்தா உதாசீனந்தா எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சது யாருக்கும் ஒரு சுவாமிக்கு அந்த பேர் இருக்கு ராமகிருஷ்ணத்துல உதாசீனந்தா உதாசீனானந்தா நான் அர்த்தம் புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ ரெண்டும் கெட்டானுக்கோ எதுலேயுமே சிக்கிறது அர்த்தம் உதாசீன அர்த்தம் அவர் தர்மத்தையும் உதாசீனம் பண்றார் அதர்மத்தையும் உதாசீனம் பண்றார் எதையுமே அவர் உதாசீனம்னா என்ன அர்த்தம் எதுலேயுமே தன்னை ஈடுபடுத்திக்கிறது தன்னை இணைச்சிக்கிறது எந்த கூஷ்டிலையும் சேர் சேர்றது இப்போ இருக்கிற எலெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எதுலேயுமே சேர்றது உதாசீனமாகவே இது உதாசீனமாக இருக்கிறதே அவசியாக போயிடுங்கிற அவங்களுக்கு ஆனால் நமக்கு அப்படி இல்லை ஆனந்தம் அது உதாசீனமாக இருக்கிறதுல ஆனந்தம் தன்னுடைய உடம்பில் வந்து நல்ல ஆரோக்கியம் வந்தாலோ அனாரோக்கியம் வந்தாலோ உதாசீனம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விருத்தி பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சோங்களேன் நம்முடைய ரசிக்கலாம் பிரிக்க சொல்ற பிரிவது எப்படி என்றால் பிணமாகும் உடல் நான் என்னும் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குண விகாரம் எவ்வளவு திரிச்சு படிச்ச அழகா புரியுது இல்லாட்டி நீங்க பிரிவதே பிரிவித படி என்ற காழ்பணமாகவும்ும்டனாகும்னு அப்படிலாம் படித்தா புரியாது பிரிவது எப்படி என்ற கால் குருநாதா எப்படி இந்த உடலிலிருந்து நான் என்னும் எண்ணத்தை பிரித்து கொள்வது இந்த உடலை நான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் காலையில் எழுந்த உடல் புஷ்யத்தி உக்ஷத்தி அவதி தந்துபிக் கோஷக்ருத்வது அந்த விவேக சூடாமணியில் படித்தோம் இந்த பட்டுப்பூச்சி தானே வலையை பின்னி அதுக்குள்ளே சிக்கிடுவான் அது மாதிரி மனிதன் இந்த உடலை தான் தான் என்று கருதி கொண்டு இந்த உடல் வாழ்க்கையிலேயே சிக்குண்டு விட்டான் அப்படி சொல்லலாம் சிக்கிண்டுட்டான் பிரிச்சுக்க முடில நான் சொல்கிறேன் வேறு வேற வந்து எனக்கு ஒரு வருவர் ஒருத்தர் ஒருவர் ஆசிரமத்துக்கு ஒருவர் வந்துட்டு சுவாமி நான் ஒரு வாரம் இருக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஒருவர் சரி வந்துட்டோம் இருந்துருவேன் ரெண்டாவது நாள் வந்து சுவாமி அதாவது முக்கியமான விஷயத்த மறந்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நானாநிக்கு யாரோ வரேன்னு சொல்லியிருந்தாங்களா அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டேன் அவருக்கு போகணுங்க எதாவது ஹோம் சிக்குன்னு சொல்கிறோம் வந்துடுத்து அவரை வந்து நம்ம நம்ம நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி ஆள்லாம் போயிட்டு வாங்க சொல்லுவோம் டக்குன்னு முடியாது அப்போ அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காரே நமக்கு தோணும் என்ன நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அதுவும் இருக்காது அது வேறு விஷயம் அவர் சரி பண்ணணும்னா சொல்லலாம் அது ஆளை பொறுத்துருக்கு அவர் எந்த லைனில் இருக்கார் அவர் பார்டர் லைனில் இருக்காரா அந்த பக்கம் இருக்காரா எல்லாம் சரியாக பார்த்துக்கணும் இங்கே ஒருத்தர் வந்தார் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அவர் வந்து நான் இருக்க போகிறேன் ஒரு வாரன்ட்டு வந்தார் வந்துட்டு ரெண்டாவது நாளே நான் போகணுமே கொஞ்சம் அந்த வேலை இருக்கேன் எந்த வேலை இருக்குன்னு போயிட்டு வாங்க இது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப வருஷமாக இந்த உடம்ப நான் நான் நினச்சிட்டு இருக்கிற போது நம்ம வந்து இப்படி திரும்ப சொல்லணும்னு வச்சோங்களேன் சுவாமி நான் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வேதாந்து வந்து படிக்கிறேன்னு அப்படினு தோணும் அதே மாதிரி தான் ஏன்னா அவருக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தையை கேட்ட உடனே தனித்தன்மை அழிக்கிறதுன்னா குண்டு போடுற மாதிரி இருக்குது ஏன்னா நான் என்னெல்லாமோ கற்பனை கண்ணி வச்சுருந்தேன் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏ அப்படிலாம் வாழ்க்கையில் என்னெல்லாமோ கற்பனைகளை சுமந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் தனித்தன்மையாக அழிக்கிறீங்களே தனித்தன்மையை அழிச்சுட்டேன்னா என்ன எனக்கு எங்கே இருப்புண்ணா நீ தான் இருப்பு என்ன நீ தான் பா இருப்புண்ணா உள்ள போகல என்னன்னா புண்ணியம் பத்தல உள்ள போகனால என்ன பண்ணிவிட்டார் அவர் வெளியே போயிட்டார் பட்டுப்பூ பட்டுப்புழு அதுக்குள்ளேயே கட்டின் இருக்கிறதுனால அதுபடி மாட்டிக்கிறதோ அது மாதிரி உடல் பற்றுல நிறைய பேர் மாட்டிக்கொடுறாங்க அதனாலதான் பிரிவது எப்படி என்ற பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் இந்த செத்து போற உடம்பு நான் நினைக்கிறேன் பாரு அது என்ன ஆழா சொன்னார் பாருங்க பிணமாகும் உடல் இன்னைக்கியா நான் பிணமாக போகிறது நீ விரும்பினா என்ன விரும்பாட்டி என்ன ஐம்பூத விக்காரம் அன்றோ இதுக்கு போய் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாங்கிறார் இதுக்கு போய் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா தூக்கி போடாது அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறார் அவர் ஐம்பூத விக்காரம் அன்றோ இல்லை ஐயோ சுவாமி செத்து போயிட்டா அடுத்த கதி ரொம்ப நல்லது என்ன கதை நான் என்ன மேலும் நாளைக்கு பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி உதவிக்கோர் உதவி நாயேன் காணேன் திருவடி போற்றி போற்றீ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமபத்தியாப்ததேகாய தஷிணாமூர்த்தே நம ம் ஷிஷாதி